திருச்சம்பலம் திருப்பூவல்லி மாயா விஷயம் நீங்குதல் நந்தவனத்தில் பெண்கள் பூ பறிக்கச் செல்லுகின்ற பொழுது தமிழ் பாடி ஆடும் விளையாட்டுதான் பூவல்லி என சான்றோர் கருதுகின்றனர் வள்ளி என்றால் கொடி என்று பொருள் மாயையை கொடி என்று கூறுதல் சைவ மரபு அதில் பூவை பறித்தல் மாயா விஷயம் அதனால்தான் இப்பகுதிக்கு மாயா விஷயம் நீக்குதல் என்கின்ற குறிப்பை பெரியவர்கள் கூறினார்கள் இந்த பகுதியிலே பூவல்லி கொய்யாமோ பூவல்லி கொய்யாமோ என்று பாடல்கள் முழுவதும் நிறைவு செய்கின்றார் இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்துடிந்தேன் சுற்றங்கள் என்று இங்கே குறிப்பிடுவது உறவினரையா அப்படி பொருள் கொண்டார் அது சிறப்பாகாது ஏனென்றால் அடுத்த பாடலிலேயே அவ்வுறவுகளெல்லாம் அறுத்து என்னை ஆண்டுகொண்டார் என்று கூறுகிறார் எனவே ஆண்டு கொள்ளுகிற எல்லா உறவுகளையும் அவர் நீக்கியிருந்தார் இழந்திருந்தார் அப்பொழுதுதான் ஈசனோடு உறவு பெற முடியும் எனவே ஏற்கனவே இழந்திருந்த உறவுகளை அவர் திருவடி சூட்டியவுடன் இழந்தேன் என்று சொல்லுவது பொருந்தாது பின் சுற்றங்கள் என்று எதரை குறிப்பிடுகின்றார் சுற்றம் என்று குறிப்பிடுவது நம்முடைய கருவிகரணங்களை முப்பத்தி தத்துவங்களையே அவர் சுற்றங்கள் என்று கூறுகிறார் அந்த முப்பத்தி தத்துவங்களை துறந்து ஒழிந்தேன் என்பார் ஈசன் திருவடியை சிறசிலே சூட்டிய பின் கடந்து அதன் மேல்நிலையை அவர் அடைந்தார் இது திருவடி தீட்சையினாலே அவர் பெற்ற பேரு இதையே இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் ஏனென்று சொன்னால் நாதாதீதமாக இருக்கக்கூடிய ஈசனை முப்பத்தி ஆறு தத்துவங்களை கடந்தே காண முடியும் அதற்கு அந்த திருவடியே துணை செய்தது என்று கூறுகின்றார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புனல் தில்லை அம்பளத்தே புனையான சீர்வாடி கூவல்லி கொய்யாமோ எந்தை எந்த சுற்றம் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டி பிர அந்த இடை மருதி ஆனந்த தேங்கிருந்த புந்தை பரவி நான் பூவல்லி கொய்யாவோ நாயில் கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து தாயின் பெரிதும் தயாவுடைய தம் பெருமா மாயப் பிறப்பருத்து ஆண்ட என் வல்வினையில் comfortably down the circle down we all see sniffing so you're just wondering off right away ��ật Untergy log problem step 4 f driving 75 பின்பட்ட பூதப்படை வீர பக்திர புண்பட்டவா வாடி பூவல்லி தேநாடுகு சடைக்கணிந்த சிவபெருமான் ஊ நாடி நாடி வந்து உள் புகுந்த Ulegar mulli Naaan aadi aadi niru oolam iida Nadambailu Vannada kovukke Puvalli koiya Yeri mūnru dhehmat kui irangi அருள் செய்தருளி சிறுப்புருவம் நெறி உணர்வு அரிது ஆம் ஒருவனுவே புறம் மூன்று நெறிவ வல்லி கொய்யா வணங்கத்தலை வைத்து வார்கழல்வாய் வாழ்த்த வைத்து இனங்கத்தும் சீரடியார் கூட்டம் வைத்து பெருமான் அணங்கொடு அணிச்சில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணம் கூற பாடி நாம் பூவல்லி கொய்யாவோ நெறி செய்தருளி தன் சீரடியார் பொன்னடிக்கேயே என்னை ஆண்டபிரான் குணம் பரவி முறி நம்மை முழுது உடற்றும் பழவினை கிரி செய்த வாபாடி பூவல்லி கொய்யாமோ பன்னாள் பரவி பணி செய்த பாதமல punna vaitha periyom eil sudal aai kalnar urith ennai aandugondaan kalal vinaihal punna nava vaadi kuvalli koyya moa பேராசையாம் இந்த பிண்டம் மரள் பெருந்துரையம் சீரார் திருவடி என் தலை மேல் வைத்த விராரான் காரார் கடல் நஞ்சை உண்டு உகந்த காபாலி போரார் புறம் பாடி ஊவல்லி கி گئی தம் பரிசிய பொங்கிய சீ பாடினா வல்லி யாமோ சிவகுரத்தார் சிவபுரத்தோரே பண்பால் அருளை திட்டமுறு செய்தரு தண்டாலே பாண்டி அ தவி 给万